நட்டின களம்பம் முதலாவதாக அறிவு சுடர் நேற்றைய சுடரில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் மகாநதி உற்பத்தியாகும் இடம் பஸ்தார் குன்றர்கள் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் முதலமைச்சர் ராஜாஜி தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் இனி இன்றைய கேள்விகள் இந்திய ரயில்வேயின் தந்தை யார் இரண்டாவது கேள்வி கணித அறிவிகளின் தந்தை யார் மூன்றாவது கேள்வி தத்துவ சிந்தனையின் தந்தை யார் முத்து இன்றைய முத்தாக உதிரிகிறது திரு சுயசிவம் அவர்கள் எழுதிய நெஞ்ச கோயில் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் உடம்பு என்பது இன்ப துன்பங்களை அனுபவிக்க உதவும் கருவி என்பது சிலரது கொள்கை உடம்பு கடவுளின் சன்னிதானம் என்பது ஞானிகளின் அனுபவம் அதனால்தான் நிறைநிலை எய்திய துறவியர் மகா சன்னிதானம் என்று வணங்குகிறோம் கோயிலுக்கு போய் வருவது முதல் நிலை நாமே கோயிலாவது நிறைநிலை கடவுளை பாடுவது முன்னுரை கடவுளாவது முடிவுரை கல்லையும் மண்ணையும் கலந்து கலந்து கோயில் சமைப்பது பள்ளிக்கூட படிப்பு உடம்பு ராஜகோபுரம் உள்ளம் கர்ப்பகிருகம் உணர்வே பரம்பொருள் என்று கோயிலாய் சமைவது பல்கலைக்கழகம் ஆனால் பள்ளிக்கூடம் போகாமல் பல்கலைக்கழகம் போவது சாத்தியமில்லை கோயிலை சமைப்பது பிறகு கோயிலாய் சமைவது இதுதான் சரியான வழி நமது உடம்பும் ஒரு கோயில் என்பதற்கு சிதம்பரம் ஒரு சிறந்த அடையாளம் சிதம்பரம் கோயிலுக்கு ஐந்து பிரகாரங்கள் உடம்புக்கும் ஐந்து சுற்றுக்கள் உண்டு அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்று ஐந்து கோஷங்களை விளக்க ஐந்து சுற்றுக்கள் கர்ப்ப கிரகம் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் கோயிலுக்கு நடுவில் இல்லை இடப்பக்கம் சற்று தள்ளி அமைந்துள்ளது உடம்பின் இடப்பக்கத்தில் இருப்பதால் அது இருதயம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை மூச்சு விடுகிறோம் என்ற கணக்கில் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஓடுகள் நமது நாரிகளின் எண்ணிக்கையான எழுபத்தி ஆணிகளாக மேலே அமைந்துள்ளன இதயத்தின் துடிப்பும் அசைவுமே நடராஜர் நாட்டியம் ஆடுவதாக அமைந்துள்ள நிலை உள்ளம் பெருங்கோயில் ஓன் உடம்பு ஆலயம் இதுதான் உண்மை நன்றி